சத்குருமிகிதை குரு கருப்பையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இந்த நரகாசுரவதனமும் பதினாறாயிரம் பெண்களை வந்து பகவான் க திருமணம் செய்து கொண்டதையும் இந்த மத்திய முதல் அதியத்தை சொன்னது மூலத்தை சேவிச்சிருக்கும் ஒருதான் முடிச்சிருவோம் பிறகு விளக்கங்களை பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி அஞ்சு அத்த முகூர்த்த ஏகஸ்மின் நானாகிஷு தாஸ்திரியா எதோ பையேமே பகவான் தாவத் ரூபரோ அவ்யகாம் அத்த முகூர்த்த ஏகஸ்மின் நானாகாரிஷு தாஸ்திரியா எதோ பையேமே பகவான் தாவத் எத்தோ பையமே எப்படி பண்ணணுமோ கல்யாணம் பண்ணின்றார் அப்போது எல்லா கல்யாணமும் பகவான் செய்து கொண்ட கல்யாணம் எல்லாமே முறையாகத்தான் செய்து கொண்டார் ருப்பணி தாயார்லேருந்து வந்து இவ்வளோ இவ்வளோ பேர் இவ்வளோ இவர்கள்லாம் தேவதா அந்த அப்சர ஸ்திரீகள் அனர்கக்காம்சயேஷவ ரேமே ரஜகமேதிச்சரண் கிரகேஷ தாசம் அனபாயர் கிருத்துரம்சயேஷோ விரா ரேமே ரஜகமோ யேேத்தரோ மீதிச்சரண் இத்தம் ரவாபதி ப்மரி விதவீம் எதீயேஜு விரத மேயாலோக்கவசமல்பல இத்தம் ரீம் அவா பிளியரிய அப்போ பதவீம் எதியம் வேஜுர்முதா விரத மே அனுரா ஆசாவலோ நவசம ஜல்பா பிரியுமாசன வராண பாதச தாம்பூல அவிண வீஜன கேச பிரசாரஸ்நயனஸ்னபனோபாரை தாசீ சத அப்போ ரித்துஷம பிரியும ஆசன வரார் பராரண பாத சௌ தாம்பூல விசிரமண பிஜன கந்தமாலி கேச பிரசார சயன உபஹாரி தாசி சத அபி விபோ ருதுஷ்பதாசியம் இதோட இந்த பாரிஜாணம் இந்த நரகவரம் இதெல்லாம் முடிகிறது ஐம்பத்தி மூணு அத்தியாயம் அரசம் பார்ப்போம் என்ன சொல்றான்னு பார்ப்போம் இந்த ஒரு முகூர்த்தத்துல ஒரு ருக்மணி கல்யாணம் பண்ணிக்கிறது மூணு அத்தியாயம் பதினாறாயிரம் நூறு அல்லது பதினாறாயிரம் அது கல்யாணம் ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சிட்டார் அப்போ அதுக்கப்புறம் எதுக்கப்புறம் அந்த எந்த தேவதா வஸ்துக்களெல்லாம் கொண்டு வந்தாரோ ஐயாரு இவன் பானாசுரன் அதெல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து அவர்ட்ட கொண்டு போய் அது அதிட்டி மாவதையும் பார்த்துட்டு இந்திரனுக்கும் சேர்த்துட்டு வந்தபோதே அந்த அவர்கள் செய்த ஒரு மரியாதை பங்கம் கர்வ பங்கத்தால் செஞ்சதுனால பாரிஜா சத்யபாமை கேட்ட பிரகாரம் பாரிஜா பட்சத்துக்கு கொண்டு வைத்துட்டோம் அந்த சகாயத்திற்காக கிருஷ்ணன்ட்ட கேட்டு அதே கிருஷ்ணன்ட்ட சண்டைக்கு போகிறார்கள் அதுதான் அதுதான் அஹோ கஷ்டம் சொன்னால் அதுதான் அதுதான் மாயம் அதுதான் விஷயம் அதுதான் கர்வம் அதுதான் சீமர காம்பீரியம்னு சொல்வார்கள் சீமர காம்பீரியம்னா ரொம்ப இதாக சொல்கிறது மறைச்சு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை பண திமிருன்னு அர்த்தம் பணத்திமிரு ஐஸ்வர்ய திமுரு செல்வ திமிரு பதவி திமுரு பதவி திமுரு பணத்திமிரு இதெல்லாம் இருப்போம் ஏன்னா திருவடியாசில் இருக்காது தான் புரியலைன்னா நீங்கள்லாம் மட என்ன பண்ணுது அண்ணாடியன் மட சாம்புறான்னு சொல்லிப்பேன் இப்போ நீங்கள்லாம் புரியலைன்னா என்ன சொல்றது நான் அதுதான் விஷயம் அதனால அந்த பணத்திமிரு ஐஸ்வர்ய திமுரு பதவி திமுரு அதுதான் இப்போ காங்கிரஸ்காரத்தனி இந்த திருவிடியாசு அந்த மாதிரி தான் அதுதான் அது என்ன சின்னு அந்த திமிரு ஆட்யதாம் திக் அப்படின்னு இந்த தமகா அறிவில்லாமை மூடத்தன்மை ஆடியதாம் அதை திமிரு சீவரகாம்பேரியும் அதை அதை சே என்ன சொல்கிறார் சுக்கபிரம சிவன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாள் அதுக்கப்புறம் எதுக்கப்புறம்னு கேட்டதுக்காக அதுக்கப்புறம் அத்தோங்கிற வார்த்தை இருக்க அந்த வார்த்தை ரொம்ப வசத்தியான விஷயம் பிரணவம் அதா இதெல்லாம் பிரம்மாவினுடைய கழுத்தை அந்த இதற்கு கழுத்து கிரீவம் இருக்கேன் அது அப்படியே பிழந்துன்னு வந்தது இதெல்லாம் மங்கள வார்த்தைகள் அதனால தான் இப்போ பிரம்மசூத்திரத்தில் அதா தோ பிரம்மஜக்கியாதான் அதா தோ அப்படியெல்லாம் வரும் இல்லையா அப்போது அந்த எதிர்க் பிறகு அதற்க பிறகு அதுக்கு அந்த அதாங்கிறதுக்கு ஒரு ஒரு நாலு பத்து பக்கம் ஜாக்கியானலாம் சொல்கிறார் அப்படி சொல்கிறார் இப்போ அடியேருந்து கொஞ்சம் தான் ஒன்றும் சொல்லல அனுப்ப அப்போ ஒரு ஒரு நாளும் குறைவில்லாத குன்றார குறையாத அழிவில்லாத கிருஷ்ண பகவான் ஒரே ஒரு முகூர்த்தம் வச்சுக்கோங்க ஒன்போதுலேருந்து பத்தர கார்த்தாரம் எல்லாருக்கும் இந்த பதினாறாயிரம் ஸ்திரீகளுக்கும் அவ்வளவு ரூபங்களை எடுத்துக்கொண்டு அவ்வளவு மாளிகையில் அவர்களுக்கு திறந்த பிரகாரம் சாஸ்திர விதி பிரகாரம் கல்யாணம் செய்து கொண்டார் பின்னால் கொஞ்சம் வரம் பண்ணுறோம் நினைக்க முடியாத கர்மாக்களையும் அதாவது இலைகளை செய்யக்கூடிய கிருஷ்ணன் அந்த ஸ்திரீகளுடைய நிறத்த சாமிய அதிசயேஷும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஒருத்தரை அதிகமாக கவனிப்பார்கள் ஒருத்தரை கம்மியாக கவனிப்பார்கள் ஒருத்தரை வந்து அதிகமாக பிரியாக இருக்கும் ஒருத்தர் கம்மியாக பிரியம் இருக்கும் ஒருத்தரை சாதாரணமாக இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படி இல்லாமல் அதை ஒருத்தருக்கு ஒன்று எல்லோருக்கும் காமனாக ஒரே மாதிரி இருக்கும் அச்சாக இருக்கும் அப்படி அவர்களுக்கெல்லாம் பதினாறாயிரம் பேரும் பதினாறாயிரம் அப்படியே ஐடென்டிட்டியாக ஒரே மாதிரியை மாதிரி மாளிகைகள் கொடுத்துருக்காரு அவர் அங்கே இருந்து கொண்டு அவர்களை விட்டு பிரியாமல் இருந்துட்டு சாதாரண மனுஷன் மாதிரி மாதிரி வச்சுக்கணும் கிரகத்தை தர்மங்களை இது வந்து இப்போ பின்னால் சொல்லப்போது அத்தனையுமே எல்லாம் கிரகத்தர்களுக்கு கிரகத்த தர்மங்களை செய்து கொண்டு அவர்களுடைய பக்தைகளான அந்த ஸ்திரீகளுக்கும் பாரியைகள் தான் பக்தைகள் பாரியைகளாக இருந்தாலும் பக்தைகள் பக்தைகள் ஆனால் அவர்கள் பாரியை அப்படி அவர்களுக்கு அந்த ஸ்திரீகளுக்கும் அவருடைய மனோ வீட்டு வசி அப்படியே வசீகர பண்ணப்பட்டு அவர் வந்து ஆத்மானந்தர் அவர் ஆத்ம பரிபூர்ண வஸ்துவம் ஆப்த காமரம் அடைய வேண்டியதுன்னு ஒன்றும் இல்லை ஆத்மாராமரன் ஹிரதயத்தில் ஆத்மா லக்ஷணத்தில் இருக்கக்கூடியவன் இருந்தாலும் ஆத்மானந்தத்தால் பூரணனாக இருந்தாலும் லக்ஷ்மி மாதாவினுடைய அம்ச பூதமாக தான் அவ்வளோ பதினாறாயிரம் பேரோடு இருந்தார் அப்படி அப்படின்னா அந்த கடைசியில் பார்த்தா பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு எட்டு பட்டமைகளில் பதினாயிரத்தி நூறு பேர் அத்தனை பேரும் ஒரு எப்படி கிருஷ்ணன் வந்து பல ரூபம் எடுத்தாலும் லக்ஷ்மி பல ரூபம் எடுத்தாள் அப்படி அவன் வந்து கண்ணன் வந்து ஏகமாக பத்னியாக இருந்தாலும் அவன் ஏக அவன் பண்ணான் அவன் ஏக் அப்படியே இருந்தான் அதனால சோக்கியமாக சுகமாக இருந்தார் அழகாக அனுபவித்து கொண்டும் இன்பமாக அனுபவித்து கொண்டு ஆனந்தத்து இருந்தார் அவர்களும் ஆனந்தம் வந்தது இப்படி பிரம்மதேவர் பெரிய தேவர்களால் கூட எந்த கிருஷ்ண பகவானை அடைவதற்குண்டான வழியை தெரியவில்லையோ அறியவில்லையோ முடியவில்லையோ அப்படிப்பட்ட லக்ஷ்மி காந்தன் ஸ்ரீமன் நாராயணன் இந்த ஸ்திரீகள்லாம் அப்படி அவர்கள் பதியாக கணவனாக அடைந்து அப்போ வந்து கணவன் வந்து ஒரு உரிமை ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அடைந்து அவர்களுக்கு வந்து அனுராக ஆச அவலோக நவசங்கம ஜல்ப லஜ்ஜாகம் அப்போ அவர்கிட்ட ஒரு புன்னகையோடு பார்த்து கொண்டும் அவரோட ஒரு பார்வையோட ஒரு அதாவது ஒரு புதுசாக கல்யாணமானது இல்லைனாலையும் அதனால் ஏற்பட்ட ஒரு ஒரு சந்தோஷம் ஆனந்தம் ஒரு நாணம் அந்த நாணம் ஒரு வெக்கம் அதோடு அவர்கிட்ட பேசுகிறதுலையும் அவரை வந்து கருத்தை அப்படி கண்ணால் பார்ப்பதிலையும் பேசுகிறதுலையும் அப்படி நாணம் கொண்டும் அதாவது ஒரு இதோட ஒரு வெக்கத்தோடு அப்போ இடைவிடாமல் விருத்தி அடைந்தேன் அதாவது ஆனந்தம் வந்து ஒரு ஒரு யூனிட்ன்னு சொன்னால் ஆனந்த யூனிட் எங்கே இருக்கு அது இருக்குது ஆனந்தம் வந்து நம்ம சொல்லக்கூடிய லௌகீகான சுகத்தை விட இருக்கக்கூடிய ஆனந்தம் வந்து அந்த தைத்திரியத்தில் சொல்லப்படுது அப்போ பிரம்மானந்தத்தை கொண்டே கடைசியாக முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றா சொல்லி ஒரு யூனிட் ஆனந்தம் ஏன்னா ஒரு யூனிட் ஆனந்தம் புரியவதுக்காக சொல்கிறேன் ஒரு யூனிட் ஆனந்தம்னு சொன்னால் அவர் எப்படின்னா ஒரு நல்ல ஒரு திருடமான ஒரு வாலிப ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ள அவருக்கு இந்த அகில உலகம் அவர் சொன்ன பேச்சு கேட்குறாப்புல இருக்குங்க அவருக்கு வந்து பல எல்லா விதமான சுகங்களும் இருக்கு அவர் பேச்சு அவருடைய ஆக்கையும் எல்லா இடத்துலையும் செலுத்த முடியறது நடக்கிறது அவர் இஷ்டப்பிரகாரம் நடக்க முடியிறது வேண்டிய வஸ்துக்கள் இருக்குங்க சௌக்கியமாக இருக்கார் பெஸ்ட்டு ஹெல்த்து எல்லாம் இருக்குது அப்படி அவர் வந்து இருந்து அவர் வந்து இந்த பூமியை முழுக்க ஆண்டார்னா திருஷ்டகா பதிஷ்டகா அப்படிலாம் வரும் அப்படி இருந்தார்னா அந்த யூனிட் ஆனந்தம் ஒரு மனுஷ ஆனந்தம் அந்த மாதிரி ஒரு நூறு ம மடங்கு ஒரு கந்தர்வ ஆனந்தம் அப்படியெல்லாம் போகும் அப்படியெல்லாம் போகும் ஆனால் இவர்கள்லாம் அப்படி பிரம்மானந்தத்தால் இருந்தார் அதான்டையின்னு சொன்னால் பிருந்தாவனத்தில் கோகுலத்தின ஒரு ஆடு ஒரு எருமம் ஆடு ஒரு கண்ணுக்கு பசு கன்னுக்குட்டி பசு மாடு ஒரு வயசான கழவர் இந்த மாதிரி ஒரு வயசான கோபி ஸ்திரி ஒரு கிளந்த கோபி கண்ணு எல்லாருக்கும் அந்த பிரம்ம புரஷன் கிடைத்திருக்கு எல்லாருக்கும் பிரம்மானந்தம் அனுபவித்தார்கள் அதான் பின்னால் பலதரம் சொல்லியிருக்காங்க அதனால் அப்படியே அவர்கள்லாம் வந்து இந்த பதினாறாயிரம் பேர்களும் அவரை சேவித்தார்கள் அனுபவித்தார்கள் அநேகம் வேலைக்காரிகள்லாம் இருந்தாலும் வேலைக்காரர் நிறையா பேர் இருந்தாலும் இருந்தாலும் அந்த ஸ்திரீகள்லாம் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனாக அந்த கிருஷ்ண பகவானுக்கு விபத்துனா எங்கும் பரவி இருக்கக்கூடியதோ அவன் எல்லா செல்வம் கொண்டவன் அப்படிப்பட்டவனுக்கு அவரை வந்து வராரு வெளியில் போயிட்டு வராருன்னா அவரை எதிர்கொண்டு அழைப்பது அதுதான் பிரதி உத்கம இல்லை பெரியவர்களா உடனே அவர் காண்டிக்கிறான்னா அவருக்கு அது ஒரு மரியாதை அவருக்கு ஆசனத்தை கொடுத்து அர்க்கியம் பாதம் வந்து பாதை தலைமை பாத்தியம் கைக்கு தொடச்சிக்கிறதாக கொடுக்குறது அர்க்கியம் ஆச்சமனையும் வாகனம் முக்கத்தை வாக்க தம்பிக்கிறதுக்கு அது ஆச்சமனையும் ஆசனம் உட்காரத்துக்கு ஆசனம் இப்படியெல்லாம் இருக்குது ஆர்க்கையும் கொடுத்து பூஜை பண்ணி தாம்பூரம் கொடுத்து கை கால்களை பிடிச்சி வச்சு சிரம பண்ண வச்சு அவர் விசிறி விட்டு சந்தனம் பூசி புஷ்பத்தை கொடுத்தும் அப்புறம் கேசங்கள் அதாவது கேசங்கள்னால் கிராப்பெல்லாம் அது வந்து இதே ஏக்க வேணி ஏக்கவேணி தராகன் அப்படின்லாம் ஒரு இல்லையா அந்த மாதிரி குடுமி தான் அதோடு வச்சுட்டு அதை வந்து கேசங்களை அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து சைனத்துக்காக படுக்க விரிச்சு ஸ்நானம் பண்ணி வச்சு அவருக்கு வந்து வத்திரம் கொடுத்து கொடுத்து இப்படி பலவிதமான கைங்கரியங்களால் அவர்கள் பணிவிடை செய்தார்கள் சும்மாவா அதுதான் பணிவிடை செய்தார்கள் இப்போ என்னன்னா அதான் வந்து அச்சாமூர்த்தியாக கோவிலில் இருக்கக்கூடிய அச்சாமூர்த்தியாக கைங்கரியம் பண்ணுறாங்க அதுதான் அவர் சொல்கிறார் இப்படி பண்ணார் விவரமாக சொல்லுவோம் அப்படி பதினாறாயிரம் பேருக்கும் பதினாறாயிரம் கண்ணனாக அவரவர்கள் இருந்தான் ஒத்தர் வீட்டுல இருக்க நடக்காது இன்னொருத்தருக்கு தெரியாது அன்னொத்தர் வீட்டுல நடக்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாது அப்படி இருக்கும் அவர்கள் வந்து கண்ணன் நம்மளை விட்டு போகவே இல்லையே அப்படின்னு அவர்கள் சொல்றா போல அவர்கள் அனுபவித்தார்கள் அப்போ ஒரு முகூர்த்தத்துல ஒரே முகூர்த்தத்துல இது கஷ்டம் நம்ம ஏற்கனவே சொல்கிறேன் அந்த பதினேழு அந்த ஜராசந்தனை வரவழிச்சு இருபத்தி மூணு அக்ஷோகணியை முன்னூற்றி தொண்ணூற்றி ஓர் அக்ஷோகணி சைன்யத்தை முடித்தான் பூமியினுடைய பாரத்தை முடித்தான் அப்போ என்ன பண்ணுறது ஒவ்வொரு முடிக்க வேண்டியது அவனை ரத்தத்தனம் தனியாக கா அவன் திருப்பி போகிறான் மதுரையிலேருந்து அவனுடைய வாசத்தானமான மகத தேசத்துக்கு தான் அப்படி அவனை வந்து எல்லோரையும் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து முடிச்சுட்டு கடைசி பதினெட்டாவது மரம் மாதிரி அவனுக்கு போட்டோன்னு கொஞ்சம் திமிர ஏற்றி விட்டதுக்காக அவனுக்கு ஜெயம் கொடுத்தான் அதான் ரணைச்சோடுறான்னு சொன்னது அப்போது சௌக்கியமாக சுலபமாக அவன் வேலையை முடிப்பான் அனா அக்ளிஷ்ட கர்மனாக அப்படின்னு பல இடத்துல அவன் கிருஷ்ணன் அத் அக்ளிஷ்ட கர்மனாகும் அப்போது ஒரே முகூர்த்தத்தில் பதினாயிரங்கள் கல்யாணம் உங்களுக்கு கஷ்டம் நம்ம ஒரே முகூர்த்தம் இப்போது வந்து ஒரு நல்ல நாள் புறவாரம் இதுவனா சரி வே வியாழக்கிழமை நிச்சுப்போம் நல்லா வியாகம் பண்ணிக்கலாம் ஒம்பதுல பத்துல நல்ல முகூர்த்தம் அப்போது அந்த பதினாறாயிரம் குமார குமாரிகளையும் அவரவருடைய மாளிகையில் தனித்தனி எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மாளிகையும் தனித்தனியாக பதினாறாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு சாஸ்திர பிரகாரம் பகவான் வந்து கல்யாணம் செய்து கொண்டார் அது அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணார் அவர் எப்பவும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தநாத்திய மலையப்ப சுவாமிய மலையப்ப சுவாமினால் ஒரு ஒரு உற்சாகம் வரும் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எந்த வைஷ்ணவ கோவில் போனாலும் பிராமணன் விட்டுடுங்க அவங்க தான் லாக்கில்லை மற்ற அப்பிராமணர்கள் எல்லாரும் எல்லாம் எங்கே பார்த்தாலும் கோவிந்தாதான் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சர்வத்திர கோவிந்த நாமசங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தாதான் அவன் வலைய மலையப்ப சுவாமியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உண்மையில் ரங்கநாதன் கிழவரன்னு சொல்லுவார் ஒரு கிழவரான ஜீவ கழவன் படுத்துட்டு இருக்கான் உள்ளே என்ன உயிரை அப்படிப்பட்ட ரங்கநாதன்ட்டு எல்லாம் கோவிந்தாதான் அப்படின்னு இருக்கும் அப்போ சரி இந்த இடத்துல என் சொல்லுவார் பதினாறாயிரம் பேர்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணார் ஒரு முகூர்த்தத்தில் ராசமண்டலத்தில் எவ்வளவு தீகளெல்லாம் இருந்தாங்களோ கோபிகள் இருந்தாலும் அவ்வளவு ரூபம் எடுத்து இருந்தார் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாரவகாம் மாறவம் மாறவம் அந்தரே அங்கனான் அப்படி எடுத்தார் சரி அப்போ அப்போ அந்த கல்யாணம் பண்ணிக்கிறது மினிமம் ரிக்குவயர்மெண்ட் என்ன பண்ணும் அவருடைய அம்மா அப்பா அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா அப்புறம் பையனுடைய அம்மா பாத்யார் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு ஒரு இது ஆசனம் போக்குவரத்துகள் அதுக்கு வேண்டிய வஸ்துக்கள் அதுக்கப்புறம் அக்னிகுண்டம் இவ்வளவு இருக்கு இல்லையா குறைஞ்சது அப்புறம் அந்த பொறி போடுறதுக்காக அந்த பெண்ணுடைய சகோதரன் இவ்வளவு இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஒரிஜினலாக கண்ணன் இருக்கான் அவள் அம்மா அப்பா வசுதேவர் தேவிக்கு இருக்கார் அந்தந்த பெண்களுக்கு அவர்களுடைய அப்பா அம்மா வந்துட இப்போது இது வேணுமா நாரஸ்வரம் வேணும் மங்கள வாத்தியத்துக்கு அப்போது பதினாறாயிரம் நாதஸ்வரம் செட்டு ஆனான் கண்ணனே ஆகிறான் சரி பதினாறாயிரம் வாத்தியார் கண்ணனே ஆனான் பதினாறு வாத்தியாருக்கு அசிஸ்டண்ட்டு கண்ணனே ஆனான் அப்புறம் இந்த வஸ்துக்கள்லாம் எல்லா விதமான மங்கள வஸ்துக்கள் வென்று அக்னிகுண்டம் வஸ்துக்கள் போக்குவரத்து ஆசனிலேருந்து எல்லாம் எல்லாம் அவனே அவன் தான் ஏற்கனவே வந்து விஸ்வகர்மா சொல்கிறதுக்கு கையை கட்டிட்டு இருக்கிறேன் அப்புறம் அவருக்கு வேண்டிய எல்லாம் இது நகைகள் ஆபரணங்கள் வஸ்திரங்கள்லாம் அது கண்ணானு கொட்டி கிடக்கவும்னு கஷ்டமில்லை அப்போது இவரே வந்து வாத்தியாரமாகி இவரே நாரஸ்வர கோட்டி இவரே எல்லாம் அதுக்கப்புறம் இதை கேட்க வேண்டாம் அப்புறம் கேட்டரிங் கேட்டரிங்லாம் வாஸ்வகர்மா கூப்பிட்டார் பரத்வாஜர் வந்து எப்படி வந்து பரதனுக்கு பரத்வாஜ விருந்து வச்சாரோ கண்ணா ராமருக்கும் வச்சார் அது பெருசாகவே சொல்லப்படலை அதுதான் வச்சோம் திரும்பி எல்லாம் ராவனை பரவன்லாம் முடிச்சு திரும்பி வரவோர் ஒரு நாள் கொஞ்சம் தங்கியிருந்து அவர் அவருடைய ஆதித்தத்தை ஸ்வீகரிச்சார் பரத்வாஜ ஆசிரமம் பரத்வாஜ ஆசிரமத்தில் பரத்வாஜ ரிஷியினுடைய ஆதித்திய ஸ்வீகரிச்சார் ராமர் சும்மா அப்படியே கோடி காமிச்சிட்டு போயிட்டார் அவ்வளோதான் இன்னும் விசேங்க விசாரணம் இருந்தார் பரதனுக்கு ஆதித்யமண்ணி வச்சிட ஒரு பெரிய சர்க்கம் அயோத்தியா கண்டதுனா அப்போ அதே மாதிரி இப்போ வந்து ஆதித்யமண்ணனுமே அது கண்ணை கேட்க வேண்டாம் கண்ணன் சொன்னால் அவன் கையை கட்டின் எல்லாத்தையும் முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அப்போ அப்படியும் ஒரு பெரிய ஒரு விஷயம் சர்வ சாதாரணமாக ஒன்றும் இதே இல்லாமல் ஒன்று தெரியவே தெரியாது மாதிரி தானாக இருந்தது அப்போ ஒரு இடத்துல மாத்திரம் ஒரிஜினல் கிருஷ்ணன் பதினாறா மற்ற பதி பதினஞ்சாயிரத்தி எல்லாம் அவனுடைய டூப்ளிகேட்டை அவனுடைய ரூபம் அதே மாதிரி அவனுடைய மாதா பிதாக்கள் கோஷ்டி கேட்டரிங் அப்புறம் வாத்தியர்கள் இது செய்து வைக்கக்கூடிய பிராமணர்கள் இப்படி ஒரு கஷ்டமும் இல்லாமல் குறையொண்டும் இல்லாத கோவிந்தன் அப்படியே அவன் சர்வமும் கையில் இருக்கு அதனால் சாஸ்திர பிரகாரம் கல்யாணம் அதுதான் அப்படி இருந்தார் அப்பவும் ஒருத்தருக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது எல்லாருக்கும் சமிருத்தியாக இருந்தது பதினாறாயிரம் பேர்களுக்குள் உண்டான மாடிகைகளும் சமிருத்தியாக இருந்தது எட்டு பட்டவர்களுக்கும் சமிருத்தியாக இருந்தது சரி எங்கே தான் ஏன் இருப்பாங்க அப்படின்னா கிருஷ்ணன் வந்து ஒன்று ருக் குனியாத்தில் இருப்பான் இல்லைன்னா வந்து சத்யமாத்தில் இருப்பான் இங்கே ரெண்டு பேர்டையும் விளையாடிட்டு அதுதான் அதுதான் அதர்வைஸ் மற்ற இடெல்லாம் அவளுக்கு பிரம்ம பிரம்ம ஆனந்தம் அனுபவிக்கணும் இப்படி பகவான் கிருஷ்ணன் செய்வதாம் மற்றர்கள் மனசால கூட நினைத்ததற்கு முடியாது அதுதான் இப்போ தூரம் நான் விளக்கி சொன்னேன் நம்ம அப்போது எப்படி ராசரி இலையில் ரூபம் எடுத்தது பெரிய விஷயமே இல்லை இந்த பதினாறாயிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது இவ்வளோ தூரம் பண்ணாத ஏதாவது நம்ம சொன்னது ஒரு புண்ணாக்கும்னு சொல்லலாம் ஏதோ கொஞ்சமாக சொல்லியிருக்கேன் அதை வந்து இன்னும் கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணால் இன்னும் விஸ்தார அலங்காரம்லாம் பண்ணி சொல்லலாம் ஆனால் ஒரு ஸ்லோகத்தில் பட்டு போயிடறேன் அப்போ மனசால் நினைப்பதற்கு கூட இவ்வளோ தூரம் கஷ்டமான நினைச்சே பார்க்க முடியாது அந்த மைண்ட் எக்ஸ்பாண்ட் ஆகணும் பார்க்கணும் அப்போது அவர் ஆத்மாராமி ஆப்த காமி அதாவது விருப்பு விருப்பு இல்லாதவன் எல்லாவற்றையும் அடைந்தவன் அவனுக்கு அடையணுங்கிறது ஒன்றும் இருந்தாலும் அவருடைய பக்தைகளான அந்த ராஜகுமாரிகளுடைய பிரேம பக்தி பிரியத்துக்கு ஆட்பட்டு எல்லா செல்வங்களும் நிறைஞ்ச அவருடைய திருமாளிகள்லாம் எல்லா சமிருத்தியாக இருக்குது வாரத்தை ஃபுல்லாக சமிருத்தியாக இருக்குது அப்படி மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்திய அவர்கள்லாம் ஆமாம் அப்படி உண்டு அதனால் இந்த லௌகீக வாழ்க்கையில் ச சந்தோடத்தை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் போல இந்த கார்க கார்க பத்தியத்தை காரகத்த கிரகத்தை இல்லறத்தை நல்லறமாக நடத்தி காண்பித்தான் கண்ணன் வந்து எப்பவும் அவன் ஒரு அவனை வந்து எப்போ உபதேசம் பண்ணக்கூடிய ஜெகத்குருன்னா அதெல்லாம் வஸ்தந்தான் இருந்தாலும் அவன் வந்து இதை ஒரு மாடலாக செய்திருக்கான் ஆனால் பதினாறு நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒழுங்காக இருந்தால் போகிறோம் போகிறோம் அப்புறம் டெய்லி ஷெடியூலை வந்து என்ன பண்ணாங்கிறது எழுபதாம் அத்தியாயத்தில் பின்னால் வருது எழுபதில் எழுபதில் வருது ரொம்ப அழகாக கண்பிக்கிறார் அதனால் கண்ணன் எல்லாமே சர்வம் வெறும் தர்மத்தை மத்திய மத்திய செய்தால் ராமருக்கு ஒண்ணம் ஒன்று இருக்கலாம் கண்ணனுக்கு இதுவும் உண்டு அப்போது பிரம்மா போன்ற தேவர்களுக்கும் பகவானுடைய சத்தியமான சுரூ பத்தியோ உண்மையான திருமேனியோ அவரை அடையக்கூடிய வழியையோ தெரியலை முடியலை கண்டுபிடிக்க முடியும் அப்படியும் திருமகள் கேள்வான் மா மகாலட்சுமி மணாளன் அந்த லக்ஷ்மி அந்த பகவானிய தங்களுடைய பதியாக நாயனாக அந்த ராஜகுமாரிகள் அவன் பிரியமான எப்படி அவனை கனை வசிக்கிறது பிரியமான கனிந்த புன் சிரிப்பு கடுமுடு கடுமுடுன்னு கடு கடக்கடான்னு இல்லாமல் குன்சிரிப்பது முன்சிரிப்போம் பிரியமான பார்வையோடு அன்பையான பார்வையோடு அப்புறம் புருஷாக வந்து கல்யாணம் ஆகிருக்கு அதனால சந்தோஷமா ஆனந்தமான ஒரு சேர்க்கை அப்போ அழகான அன்பு வார்த்தைகள் வார்த்தாலாபம் அப்படி வார்த்தாலம் அப்படி இருந்தது இதுக்கு அந்த ஸ்திரீகளுக்கே உண்டான அந்த வெட்கம் நானும் இதோடு சேர்ந்து மயங்கி அவர்கள் மயங்கி அவனையும் மயக்கராபில் பண்ணி நினைக்கிற நினைக்க நினைக்க சந்தோஷத்தை ஆனந்தத்தை கூட்டக்கூடிய மகிழ்ச்சியுடன் தினமும் அதிகமாகக்கூடிய ஆனந்த சந்தோஷத்துக்குடன் பரமனான் அவனை சுற்றி சுற்றி வந்து பணிவிடைய செய்தார்கள் என்னையா பணிவிட செய்தாருன்னா அப்படி நிறைய வேலைக்காரிகள்லாம் அவங்க இருந்தாலும் வேலைக்காரஸ்திகள் இருந்தாலும் கிருஷ்ணன் வந்து உடனே அவர் திருமாளிக்கு வர வெளியில் போயிட்டு அவர் வந்து அந்தந்த ஸ்திரீ அவர் சபைக்கு போயிட்டு வரேன்னு வச்சுப்போம் அந்த வந்த உடனே அது வந்து வர வந்த உடனே பரவான் இவரை பற்றி வராரு ஏந்திருந்து அவரை வரவேற்று ஆசனம் தொக்காத்தி அவருக்கு வந்து சிறந்த வஸ்துகளை கொண்டு உபச்சாரம் பண்ணி கால்களை அலம்பி அவரை வந்து இதான் பாத்தியும் கைக்கு வந்து அர்ஜம் கொடுத்து முக்கத்துக்கு வந்து இதை கொடுத்தோம் ஆத்தமனம் கொடுத்தோம் தாம்பூரை மடித்து கொடுத்தோம் திருவடிகளை பிடிச்சி அவரை பாரசம்பாதனம் பண்ணி பார சேவை பண்ணி விசிறிக்கொண்டு விசிறி சந்தன சென்டோட இருக்கக்கூடிய சந்தன பூச்சிகள்லாம் பூசி மாலையை போட்டு கேசங்கள்லாம் அதாவது ஏக்க இது இருக்குன்னு சொல்லார் அப்படி வந்து அழகாக கேசங்களெல்லாம் அழகாக வாரிவிட்டு அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து படுத்துக்காக படுக்கை போட்டும் அவருக்கு வந்து ஸ்நானம் பண்ணி வச்சு அவருக்கு வந்து ஆகாரத்தை அவர் வந்து பலவிதமான முக்கவாசம் தொடரப்பட்ட தாம்பூர்லாம் படு படுக்கை வெறித்தவர் கொடுத்தோம் இப்படி பல அந்த ஸ்ரீகள்லாம் அந்த கண்ணனுக்கு கைக்கறம் செய்தார்கள் சும்மாவா என்கிறதும் இதுதான் அந்த பெரிய மற்றவர்கள் வைத்தவர்களில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த கைக்கரிய லக்ஷ்மண லக்மணன் வந்து ராமாவதாரத்தில் ராமனுக்கு அப்படி ஒரு கைக்கரன் அவன் தான் லக்மணன் வந்து ஸ்ரீனே சொல்றேன் ஸ்ரீலக்மணன் தான் அது கைக்கறி ஸ்ரீ அப்படி இவர்களுக்கும் பதினாறாயிரம் பேர்களுக்கும் கைங்கரிய ஸ்வீ கிடைத்தது எல்லாம் பரம சௌக்கியமாக இருந்தார்கள் பதினாறாயிரம்னு சொன்னது ஒன்று பதினாயிரத்தி நூற்றி நூறுன்னு சொன்னது ரெண்டும் பின்னால் காமிச்சிருக்கோம் விட்டு புறாடு இருக்குது எல்லாருக்கும் அந்த பிரமாணம் இருக்குது அதுக்கப்புறம் அறுப அறுபதா அத்தியாயம் பாட்டி தாத்தா இருக்கக்கூடிய தம்பதிகள்லாம் விடாமல் இதை கேட்கணும் ஏன்னா கிருஷ்ணன் தாத்தா ருப்பணி பாட்டி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஊடலை அறுபதாத்தியாயத்தில் சொல்கிறார் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா